மாத பித்தவிணம்மே மேவெவ நமோ விதைய யகோ வம்சி மஹ நமோ சுவோப்ளவரோவாஹமஸ் ஓனாயிருஷ்ணாய்ஷ்டிணே நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோக்கி ர ஜாஸ்க்கந்தேஷருஷோ சகசநவ் நருச்சேன்மரா நம சமஸ்தூத்தம் ஆதியூ அனை விஷவே பிர விஷ்ணு சாஸ்திரநாமத்தினுடைய அங்கநியாச கரன்யாசியான ஸ்லோகத்தையெல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் கடைசியாக பார்த்தது இந்த ஸ்லோகந்தான் சமஸ்தூத்தானாம் ஆதிபூதாய நம அநேக ரூப ரூபாய விஷ்ணுவே பிரபவிஷ்ணவே நம இதுக்கு அர்த்தமெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமானது சங்கச்சிரம் சிண்டம் சபீத்த விரும் சரசீரு சிலலோபி கௌஸ்து நம்ரசாத்து விஷ்ணு நமா விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுகிறேன் எப்படிப்பட்ட விஷ்ணு சங்க சக்கரம் விஷ்ணும் சங்க சக்கரத்தை தரித்து கொண்டிருக்கிறார் ச கிரீட்ட குண்டலம் கிரீட்டம்னா தலையில் அணிஞ்சிருக்கிற மக்குட்டம் குண்டலம்னா காதில் போட்டிருக்கிற ஆபரணங்கள் ச பீத்தவஸ்திரம் பீத்தவஸ்திரம்னா மஞ்சள் ஆடை ஆ பீத்தவஸ்திரத்தோடு குடினவர் பீத்தவஸ்திரேன சஹா அப்படின்னு சேர்த்தோம்னா பீத்தவஸ்திரத்தோடு கூடியிருப்பவர் ச பீத்தவஸ்திரம் அதே மாதிரி சங்கச்சக்கரத்தோடு கூடினவரை கிரீடகுண்டலத்தோடு கூடினவரை பீத்தவஸ்திரத்தோடு கூடியிருப்பவரை சரசீருக ஈஷணம் ஈக்ஷணம்னா பார்வை இந்த இடத்துல கண்கள்னு அர்த்தம் சரசீருகன்னு சொன்னால் தாமரை போன்ற கண்களை உடையவர் सहार वक्षस्थल शोभि कौस्तुम वक्षस्थलना मार्ब सहारम कौस्तुभ माले, माले अणिजार सहार वक्षस्थल शोभि वक्षस्थल शोभि शोभिना शोभिक्र अहारक्षस्थल शोभि कौस्तुम चतरभुज नवे சிரசா நமாமி தலையால வணங்குகிறேன் ஆக தலையை குனிஞ்சு வணங்குறதுங்கிறது தான் சிரசா நமாமி ஆக இது சிம்பிள் ஸ்லோகம் இது எல்லாம் சொல்லணும்னா பிரபஞ்சத்தையே எல்லாம் சொல்கிறதெல்லாம் விளக்கங்கள்லாம் இருக்குது நம்ம சிம்பிளாக ஒரு குழந்தைக்கு தியான ஸ்லோகம் சொல்லி கொடுக்குற மாதிரி இப்படி தான் இருக்கார் சுவாமி எப்படி இருக்கார்னா பாரு அப்படி வந்து இந்த சங்கு சக்கரம் கையில் வச்சுருக்கார் அப்புறம் மற்ற ரெண்டும் சொல்லலை சதுர்பூஜம் சொல்லியிருக்கு மற்ற ரெண்டு கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லலையே நம்ம அதை சப்ளை பண்ணிக்கணும் அதில் ஒரு கையில் கதை ஒரு கையில் தாமரப்பூ அது அதுவும் எந்த கையில் கதை எந்த கையில் தாமரைப்பூன்னெல்லாம் அதெல்லாம் வேறு கேள்வி அதனால் வலது கையில் கதை இடது கையில் தாமர பூ அப்படிதான் வழக்கம் சில புஸ்த படங்கள் எல்லாம் மாற்றி போட்டிருப்பாங்க ஆனால் வலது கையில் கதையும் இடது கையில் தாமரப்பும் அப்படி இருக்குது மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இடது கையில் கதை வலது கையில் தாமரப்பு குருவாயூரப்பின அப்படி இருக்கும் அது வேறு தண்டோட கீழே வரைக்கும் அது நாராயணியத்தில் அது பெரிய வர்ணனையெல்லாம் இருக்குது ஆக இப்போ ஏற்பட்ட ரூபத்தை சதுர்புஜம் விஷ்ணும் சதுர்புஜம் விஷ்ணும் சிரசா நமாமி சிரசுனால் நமஸ்காரம் பண்ணுறேன் தலையால் வணங்குகிறேன் அவ்வளோதான் அடுத்த ஸ்லோகம் அந்த மகாவிஷ்ணு தான் இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் க்ஷீரோதன்வத்து அப்புறம் பூ பாத அதற்கு பிறகு சாந்தாக்காரம் அதுக்கு பிறகு மேகசியாமம் அப்புறம் ரெண்டு ஸ்லோகம் சேர்த்து வருது ஆக மொத்தம் ஆறு ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகமாக இருக்குது இது கிருஷ்ணரை பற்றின ஸ்லோகம் மகாவிஷ்ணு தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்காருங்கிறதுனால மகாபாரதத்தில் கிருஷ்ணனுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதுனால இது மகாபாரதத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த தியான ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஸ்லோகம் மகாபாரதத்தில் இருக்கான்னு தெரியாது ஏன்னால் இப்போ நம்ம படிக்கிற விஷ்ணு சஹாஸ்திரநாமம் தானி வக்ஷியாமி பூதையே அதோடு நின்று வயிற்று அதுதான் மகாபாரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் விஸ்வம் விஷ்ணு ருஷ்காரை தான் ஆரம்பிக்கிறது அப்புறம் ரிஷிர்நாம் நாம் சஹசிரஸ்ய வேதவியாசோ மகாமுனிகள்லாம் அதுக்கப்புறம் நம்ம சம்பிரதாயத்தில் சேர்த்திருக்கிறது அதெல்லாம் கிடையாது இந்த அங்கன்யாச கரன்யாசமெல்லாம் லேட்டர் டெவலப்மெண்ட் தான் ஸ்லோகத்தை படிக்கலாம் பாரிஜாத்திய ஹேமசிம்சனோபீ ஆசீனமம்புதா ஆயத்தமலம்பாஹு ஸ்ரீவத்சாங்கிதம் ருக்மிணி சத்யபாபியாம் சகிதம் கிருஷ்ணமா அகம் கிருஷ்ணம் ஆசிரயே நான் கிருஷ்ணனை சார்ந்திருக்கிறேன் எதுக்காக நான் சந்தோஷத்துக்காக எதுக்காக சார்ந்திருப்போம் நம்ம ஒருத்தரை டிப்பெண்ட் பண்ணுறோம்னா அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் வேணுமே ஆசிரயான்னு சொன்னால் சார்ந்திருக்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு தான் இன்னொரு பேர் சரணாகதி சார்ந்திருப்பது தான் சரணாகதி சரணாகதிங்கிறது நம்ம வந்து ஏதோ இப்படிங்கிற மாதிரி இதாக சரணாகதி பண்ணிவிட்டா அப்படிங்கிறோம் சரணாகதியாக சார்ந்திருக்கேன் நம்ம பணத்தையே சரணாகதி பண்ணியிருக்கான் இதுக்கு பணத்தையே சரணாகதி பண்ணியிருக்கான் அப்புறம் நான் சொல்லலை அப்புறம் வந்து என்னதுன்னா சின்ன வயசில் என்ன பண்ணுறோம் விளையாட்டையே சரணாகதி பண்ணியிருக்கோம் அப்புறம் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சரணாகதி பண்ண வேண்டியது தான் தான் வந்து என்னதுன்னா இந்த திருஞான சம்பந்தர் பாடுவர் எல்லாம் கடைசியில் எல்லாம் சரீரத்தில் ஒன்றும் வேலை செய்யாது அப்போ நேராக வந்து சாகர காலத்தில் அப்படி சொல்கிற வழக்கம் நேராக அப்போ தான் போய் கடவுளே காப்பாற்று யாரை நம்பியும் பிரயோஜனம் நீ ஒன்றை நம்பி வரலான்ட்டு வந்திருக்கேன் கை விட்டுடாதேம்பா நான் முதல்ல என்னை வந்து பார்த்துருக்கலாமேன்னு அவர் அது எனக்கு தெரியலையே தெரியலே புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயிலுங்கிறார் திருஞான சம்பந்தர் திருவையார் கோயில் அதாவது எல்லாம் கடைசியில் எல்லாம் ஒழுங் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்கிறது வீட்லேயும் மதிப்பில்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னா கோயிலுக்கு போனால் பகவான் ராமாவை சொல்லணும் அதுலேயும் ருச்சி இல்லை அங்கே போனால் அங்கேயும் பாலிடிக்ஸ் அங்கே உடனே எப்படி நமஸ்காரம் பண்ணிட்டோம் என்ன யார் வருவா அப்படின் அடுத்த நிமிஷமாக ஏதோ ஒரு லவ் விஷயம் வேணுமே பேசுறது அதுதான் கிடைக்கல நான் எல்லாம் ரொம்ப சொல்லலை சார்ந்திருப்பது கிருஷ்ணம் ஆசிரையே கிருஷ்ண சப்தத்துக்கே நிறைய அர்த்தம் இருக்கு கிருஷ்ணகான்னு சொன்னால் உள்ளத்தை கரிஷதி இது கிருஷ்ணகா அதாவது நம்ம உள்ளத்தை பண்படுத்துகிறவன் நம்மளுக்கு வந்து துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்கக்கூடியவன் நம்மளுக்கு எதா கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்லை நம்மளை நல்லவன் ஆக்குறவன் நம்ம மனசை பண்படுத்துகிறவன் ஒரு அர்த்தம் அப்புறம் ஆனந்த மூர்த்தின்னு அர்த்தம் ஆக்கர்ஷனம் ஆகர்ஷணம் பண்ணுறவன் நல்ல சந்தோஷ ஆனந்தமூர்த்தின்னு அர்த்தம் உள்ளத்தை பண்படுத்துபவன் இன்பமே வடிவாக இருப்பவன் அவனை நான் சார்ந்திருக்கிறேன் எதற்காக சார்ந்திருக்கிறேன்னா நான் ஆனந்தமாக இருப்பதற்காக என் உள்ளம் பண்படுவதற்காக அவனை சார்ந்திருக்கிறேன் பொன்னையும் பொருளையும் போகத்தையும் நான் இதற்காக சார்ந்திருக்கல இதெல்லாம் வந்து சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் இருந்தால் ஓகே ஆனால் உண்மையிலே மனசாந்திக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாதே அதுக்கு எதை சார்ந்திருக்கணுமோ அதை சார்ந்திருக்கணும் அதனால்தான் கிருஷ்ணம் ஆசிரயே எப்போ ஏற்பட்ட கிருஷ்ணன்னா சாயாயாம் பாரிஜாத்திய ஹேமசிம்ஹாசனோபரி ஆசீனம் கிருஷ்ணம் ஆசிரயே பாரிஜாதஸ்யாயாம் பாரிஜாத்தம்னா கற்பக விரக்ஷம் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியது பாரிஜாத தருமூல வாசீனம் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பாரிஜாத்திய சாயாயாம் பாரிஜாத்த விர்கத்தினுடைய நிழலில் சாயாயாம் ஆசீனம் அந்த நிழலில் அமர்ந்திருக்கார் எது மேலே உட்கார்ந்துருக்கார்னா ஹேம சிம்ஹாசனோபரி ஹேமன்னா தங்கம் சிம்ஹாசனம்னா சிம்ஹாசனம் ஆசனத்தில் ரெண்டு பக்கம் சிங்கம் இருக்கும் அதுக்கு பேர் சிம்ஹாசனம் சிங்கத்தையே ஆசனமாக போட்டு உட்கார்ந்துருக்கிற இருப்பான் சில பேர் அது வேறு ஆசனத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் சன்னியாசிகளுக்கு கூட வியாக்கியான சிம்ஹாசனம் சொல்ற சில பேர் ஹம்சாசனம் ஹம்சாசனம் ஹம்சத்தை போட்டு ஹம்சாசனத்தில் உட்கார்ந்திருக்க ஆஹா ஹம்சாசனம் சிம்ஹாசனம் அந்த சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஹேம சிம்ஹாசனம் தங்கமயமான ஸ்வர்ணமயமான சிம்ஹாசனத்தின் உபரி ஆசீனம் அமர்ந்திருக்கிறார் உட்காந்து ஒரு காலை அதாவது இடது வலது காலை தொங்கை போட்டு இடது காலை மேலே போட்டு உட்கார்ந்துருக்கிறது சிம்ஹாசனத்தில் உட்கார்றதுக்கு லட்சணம் சிம்ஹாசனத்தில் உட்காரணம்னா எப்படி உட்காரணும்னா அது வேறு ஒரு சாஸ்திரம் இருக்குது அங்கே போய் உட்காந்துன்னு இப்படி உட்காந்துண்டா ராஜா சிம்மாசனத்தில் இப்படி உட்காந்துருக்காருண்ணா உட்காந்துருக்கு கொஞ்சம் கம்பீரமாக இருக்க வேண்டாமோ பார்க்குறதுக்காவது சிம்ஹாசனத்தில் உட்காரணம்னா அது உட்கார்றத்துக்கு வந்து சிம்மம் மாதிரி உட்கார்ந்துருக்கணும் சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்கணும் ஆஹா ஹேம ஆசீனம் அதெல்லாம் எப்படி உட்கார்ந்துருக்காருலாம் சொல்லலை ஜானுன்யஸ்த பாதஹா அப்படிலாம் இருக்குது தக்ஷாமூர்த்திக்கு வந்து இது ஒரு மு முழங்கால் மேலே கால் பாதம் அந்த மாதிரி ஜானுன்யஸ்த கராயனமஹா ஒரு கையில் ஜா கை இப்படி வச்சிருக்கார் முழங்கால் மேலே வச்சுருக்கார் இல்லாட்டி இப்படி வச்சுருக்கார் அப்படிலாம் நிறைய லட்சணங்கள்லாம் இருக்குது ஆக இங்கே உட்கார் அமர்ந்திருக்கார் அம்புதியாமம் திரும்ப திரும்ப வருது மேகஷ்யாமம் சுப்ரை ரப்ரை ரதப்ரைஹி இந்த மேகஷ்யாமங்கிறத வச்சு நிறைய வர்ணனை பண்ணுறா ஏன்னு கேட்டால் இந்த மேகஷியாமத்தை பற்றி நிறைய வர்ணனைகள் நான் படித்து பார்த்தேன் ஆகாசம் வந்து ஆகாசத்துக்குன்னு ஒரு நிறமே கிடையாது நிறம் இருக்கோ சமுத்திரத்தில் நீல நிறம்ங்கிறோம் ஆகாசத்தில் நீல நிறமாக இருக்குங்கிறோம் நீல அது நீல நம்முடைய கற்பனை மனசு அப்படி தோன்றதே தவிர ஸ்கை ப்ளூ ஸ்கை கிடையாது ஸ்கை தான் இருக்கே தவிர ஸ்கைல ப்ளூ இருக்குங்கிறது நம்முடைய ஒரு பிரமேன்னு சொல்கிற அது எப்படி கிடையாதுக்கு என்னெல்லாமும் இருக்குது சயின்டிஃபிக் ரீசன்லாம் இருக்குது ஆனால் இங்கே மேகஷ்யாமம் மேகஷ்யாம வர்ணகான்னு அர்த்தம் இது ஆனால் அதே சமயம் மற்ற ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்குற போது இதுலேயே நிறைய அடிக்கடி மேகஷ்யாமகான்னு சொல்கிற போது ககன சதிருஷம் மேக வர்ணம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்ன சொல்கிறான்னா இந்த ஆகாஷங்கிறது போகப்போக போயிட்டே இருக்குது ஆகாஷம் தூரத்தில் இருக்கா பக்கத்தில் இருக்கான்னா சொல்லுங்க போவோம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கா பக்கத்தில் இருக்கான்னா தூரத்தில் இருக்கா பக்கத்தில் இருக்கான்னு கேட்குறதே தப்பு அது தூரத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பக்கத்தில் இல்லைன்னு சொல்ல முடியும் இறைவன் அப்படி இருக்காரான் பகவான் அப்படி இருக்காராம் ஆஹா கடவுள் ஆனந்தமே வடிவான கடவுள் எங்கே இருக்காருன்னா நீங்கள் ஆனந்தத்தை தேடி தேடி தான் போகிறாங்க அங்கேயும் இங்கேயும் கடைசியில் பார்த்தா ஆனந்தி ஆனந்தத்திலேருந்தே ஆனந்தத்தை தேடின்னு இருக்கான் இல்லையா ஆனந்தத்திலருந்தே ஆனந்தத்தை தேட அந்த கல்கண்டி இனிப்ப தேடின கதை தான் அது மாதிரி ஒரு ஆனந்தத்தை தேடுறார் ஆனந்தமூர்த்தி ஆனந்தத்தை அங்கேயும் இங்கேயும் தேடுறது அமெரிக்காவிலேயும் ஆஸ்திரேலியாவிலேயும் கடைசியில் தெரிகிறது ஆனந்தத்தில் தான் ஆகாஷத்தில் தான் நான் இருக்கேங்கிற மாதிரி ஆனந்தத்தில் தான் நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒம்பது நாளைக்கு அப்புறம் புரிகிறது அகம் ஆனந்த ரூபோஸ்மி நான் வந்து ஆனந்தத்தை தேடினேன் நானே ஆனந்தமாக தான் இருக்கேன் ஆக ஆகாஷங்கிறது எல்லையற்றுது இறைவனும் எல்லையற்றவர் அது தொலைவில் எங் எவ்வளோ தூரம் போனாலும் போயிட்டே இருக்குது போகாமல் இருந்தாலும் இருக்குது அது மாத்திரமில்லை அதில் நீல நிறம் போன்று இருக்குது ஆனால் நிலநிறம் உண்மையிலே இல்லை நீ அது எதுக்காக இங்கே சொல்கிறோம்னா மேகஷ்யாமம் அப்படிங்கிற போது அது மாத்தமில்லை இன்னொரு விசேஷம் இந்த மேகங்கிறது ஒரு புகை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் அது முழுக்க முழுக்க ஜலம் சந்தேகம் இருக்கோ தண்ணீர் தான் அது தண்ணீருக்கு அப்படி ஒரு வடிவம் இருக்குது ஆக இறைவன் வடிவமுடையவராக காட்சி அளித்தாலும் உண்மையில் அவருக்கு வடிவம் இல்லை இப்படியெல்லாம் பல விளக்கங்கள் இந்த மேகஷ்யாமம் மேகவர்ணம் அப்புறம் வந்து என்னது சுப்ரை ரப்ரை ரதப்ரைஹி ககன சதிருஷம் இந்த மாதிரி பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது ஆக சகுணமாக நாம் நினச்சாலும் நிர்குணந்தான் அது அப்படிங்கிற அர்த்தம் ஆக வடிவமுடையதாக நம்ம நினைச்சாலும் வடிவமற்றது ஒரு உண்மையை நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கணும் நமக்கு வடிவம் இல்லைங்கிறது எப்போ புரியுமோ அப்போ தான் வடிவம் இல்லைங்கிறது புரியும் நமக்கு ரூபம் இருக்குங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நமக்கும் வீட்டில் எல்லாம் நிறைய ரூபத்தை வச்சு வச்சு புதுசு பூசாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுகிட்டே இருக்க வேண்டிதான் ஆனால் நமக்கு ரூபம் இல்லை அப்படிங்கிறது புரிகிறபோது தான் ஈஸ்வரனுக்கும் ரூபம் இல்லைங்கிறது புரியும் நமக்கு வாஸ்தவமாக ரூபம் இருக்கான்னா நமக்கு நினச்சின்னு இருக்கும் இந்த ரூபமெல்லாம் நம்மளதுன்னு நினச்சுன்ட்ருக்கோம் இது நம்ம மேலே கற்பிக்கப்பட்டது தானே இந்த ரூபமே சத்தியம் கிடையாது ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ரூபம் கிடையாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இருக்க போகிறதில்ல ஒரு ஒரு நேற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரூபம் இப்போ இப்போ இல்லை இருக்கிற ரூபம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இருக்க போகிறதில்ல ஆனால் இந்த ரூபத்து மேலே எவ்வளோ அபிமானம் இந்த ரூபத்துக்கு எவ்வளவெல்லாம் ப்ராப்பர்ட்டி இந்த ரூபத்துக்கு இத்தனை வச்சுன்னு அவஸ்தப்பட்டு இருக்கோமே ஒரு ரூபம் இன்னொரு ரூபத்தை பார்த்து எப்படி இருக்கு பாருங்கிறது அப்படிங்கிறது எல்லாம் ஒரே மாதிரியாகவாக இருக்க போகிறது கல்யாணத்தன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்க போகிறாங்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது புரிஞ்சுக்கணும் அதனால் இது என்னதுன்னா ரூபகும் ரூபம் பிரதி ரூபோ பபூவ பே சொன்ன மாதிரி நிறைய அதை புரிஞ்சுக்கணும் ஆ நம்ம படிக்கிறது என்னமோ தியான ஸ்லோகம் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதில் ஒரு தத்துவத்தை வச்சுருக்கார் அவர் ஆஹா அம்புதியாமம் அம்பு ந தண்ணீர் தன்னு சொன்னால் கொடுக்கறது அம்பு ததா தி இம்புதா மேகத்துக்கு ஒரு பேர் அம்புதஹா அதனால் மேகத்துக்கு அம்புதகான்னு பேர் சியாம சியாமன்னு சொன்னால் நல்லா கருப்பாக இருக்கிற கருண்ட மேகம் நீருண்ட மேகம்போம் நல்ல கார்மேகம்போம் கண்ணனைங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம் அப்படின்னு தமிழில் பாட்டெலாம் பாடுறோம் ஆக இந்த ஷியாமவர்ணா சியாமங்கிறது தான் பச்சையும் கருப்பும் சேர்ந்து தான் சியாமவர்ணம்னு பேர் அம்பாளுக்கு பேர் ஷியாமளா அம்பா அப்படின்னு பேர் வைக்கிறது தான் அதுதான் ஆஹா அம்புதியாமம் கிருஷ்ணம் ஆசீனம் கிருஷ்ணம் அலங்கிருத்தம் ஆயத்தாக்ஷம் ஆயத்தாக்ஷம்னா தாமரை போன்ற கண்கள் அலங்கிருத்தம் எல்லாம் இப்போ இந்த திருப்பாவையில் வரும் ஆண்டாள் பாட்டில் எல்லாம் வரும் சீரிய சிங்காதனத்தின் மேல் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாள் அதாவது அந்த பாட்டு எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரல ஆண்டாள் எழுப்புறா அந்த நான் பெருமாள் கிருஷ்ணன் வந்து எப்படி எழுந்திரிச்சு வரணும்னு சொல்கிறாள் எழுந்திருந்த அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மாரி முழைஞ்சில் சிங்கம் அந்த பாட்டில் எப்படி ஒரு குகையில் ஒரு சிங்கம் எந்திரிக்கிறபோது தலையெல்லாம் ஒரு உழுக்கு உலுக்கிட்டோ என்ன நிறைய பேருக்கு தெரியாது இந்த சிங்கம் இருக்கே ஆண் சிங்கம் அது சோம்பேறி நிறைய பேருக்கு தெரியாது இந்த பெண் சிங்கம் தான் பாவம் கஷ்டப்பட்டு அங்கேயங்கேயும் சாப்பாடு கொண்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கும் தெரியுமோ சிங்கத்தை பற்றி கதை படித்தா தான் தெரியும் ஆண் சிங்கம் மகா சோம்பேறி நிறைய பேர் இருக்குது ஆனால் வந்து பார்த்தா பயமுறுத்தும் சும்மா இந்த பெண் சிங்கம் தான் பாவம் அங்கேயங்கும் போய் வேட்டையாடி இறையரெல்லாம் கொண்டு கொடுத்து அதை குழுப்பாட்டி அதெல்லாம் வந்து பண்ணுமே தவிர நீங்கள் படித்து பாருங்கள் தெரியும் சிங்கத்தை பற்றி கதை படித்தேன்னா சிங்கத்தினுடைய சுவாவத்தை படித்தா தெரியும் இருக்கட்டும் நமக்கு இந்த கதை எது இல்லை இங்கே வந்து சிங்க இந்த கிருஷ்ணர் வந்து அந்த அப்படி எந்திரிக்கிறாராம் பெட்டிலருந்து எழுந்து இப்படி வந்து உட்கார்றாராம் நாங்கள் வந்த காரியம் ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரிவாய் ஆக அப்படி சொல்லி ஆண்டாள் பாட்டு பாடுறா அந்த எப்படி சிங்கம் குகையிலேருந்து அந்த எந்திரிக்கிறதை வர்ணனை பண்ணுறா அப்படி எந்திரிக்கிற மாதிரி என்னுடைய கிருஷ்ணன் வந்து அவருடைய படுக்கையிலேருந்து எழுந்து நின்று உட்கார்ந்து எங்களுக்கெல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எங்களை எல்லாம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் பாடுற பாட்டு இருக்குது ஆக இங்கே என்னென்ன அலங்கிருத்தம் நன்றாக ட்ரெஸ் பண்ணின் இருக்க அலங்கிருதம் முகம் எப்படி இருக்குன்னா சந்திரன மாதிரி குளிர்ச்சி கதிர்மதியம் போல் முகத்தான் சந்திரானனம் கதிர்மதியம் போல் முகத்தானுக்கு அர்த்தம் என்னென்னா சூரியனை மாதிரி பிரகாசமாக இருக்குது சந்திரனை மாதிரி குளிர்ச்சியாக அதனால்தான் கதிர்மதியம்னா இங்கேயும் சந்திரானனம் ஆனனம்னால் முகம் கஜானனம் மாதிரி சந்திரானனம் சந்திரனை மாதிரி முகம் இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது சதுர்பாகும் நான்கு கைகளோடு கூடிய கிருஷ்ணன் நிறைய வேணுகோபாலகிருஷ்ணன் நாலு கையோடு தான் இருக்கும் அர்ஜுனனை தான் க கேட்குறான் ரூபேன சதுர்புஜேன சஹசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தே அந்த விஸ்வரூப தரிசனத்தில் கடைசியில் கே சொல்லுவான் நாலு கையோடு எனக்கு தரிசனம் கொடுன்னு அது முதல்ல காமிச்ச மாதிரியும்பான் நமக்கு தெரியாது நடுப்புற அவர் எப்போ காமிச்சார்னே தெரியல ஸ்லோகத்தை வரிசையாக படித்து பார்த்தா விஸ்வரூப தரிசனத்தில் அவன் சொல்கிறான் தேனெவ ரூபேண சதுர்புஜேன சஹசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தே ஆயிரம் கைகளுடைய பகவானே அந்த நாலு கையோடு எனக்கு இப்போ காட்சி கொடுங்கிறான் அப்போ அந்த நாலு கையோட காட்சி ஏற்கனவே கொடுத்துருக்காரு தெரிகிறது கிருஷ்ண ரூபம் டு விஷ்ணு ரூபம் டு விஸ்வரூபம் கிருஷ்ண ரூபத்திலேருந்து விஷ்ணு ரூபத்துக்கு போய்தான் வந்திருக்கு ஆனால் நீங்கள் அந்த படமெல்லாம் போட்டிருக்கோம் அந்த இஸ்கான்லாம் கிருஷ்ணா ஃபார்ம் அப்புறம் பின்னால் விஷ்ணு ஃபார்ம் அப்புறம் விஸ்வரூபம் ஒரே நேரத்தில் மூணு இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த படமெல்லாம் வரைஞ்சிருக்கா அஹ அம்புதா சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கிதம் இந்த நெஞ்சில் ஸ்ரீவத்சங்கிற மறு இருக்கு ஸ்ரீவத்சாங்கிதம் அப்புறம் ருக்மிணி சத்யபாமாபியாம் ஒரு பக்கம் ருக்மிணி இன்னொரு பக்கம் சத்யபாமா ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரயே நம்ம எல்லாத்திலையுமே அப்படி வல்லி தேவசேனா அதே மாதிரி சித்தி புத்தி பூர்ணா புஷ்கலா சமேத ஹரிஹர புத்திர சுவாமி எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு இருக்குது நம்ம உடனே இவன் சாதாரணமாக நினச்சிப்பான் என்னப்பா ரெண்டு ஒன்று எல்லா சுவாமியும் ரெண்டு ரெண்டாக இருக்குது அப்படின்னா எல்லாம் தத்துவார்த்தம் தத்துவத்துக்காக தான் அப்படி வச்சிருக்கிறது ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரையே சொல்லுவார் வந்து இந்த கதையெல்லாம் வரும் ருக்மிணிக்கும் சத்யபாமாவுக்கும் போட்டியெல்லாம் வந்தது துளசியை வச்சது தையெல்லாம் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப இதாகிடும் அதுக்கெல்லாம் கதை சொல்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கா வாழ்க்கை கேட்டுக்கோங்க ருக்மிணி ருக்மிணி சத்யபாமான்னு சொன்ன இந்த சுவாமி வந்து இவர் எப்படி இருக்காருனா இவர் ஞானமூர்த்தி அர்த்த காமத்தோடு இருக்கிற தர்மமூர்த்தி ஞானமூர்த்தி இப்படிலாம் சொல்கிற வழக்கம் அது சித்தி புத்தின்னா என்ன அர்த்தம் சித்தின்னா வெற்றி புத்தின்னா ஞான அறிவு பகுத்தறிவு ஞானத்தோட இது பண்ணுறது பூர்ணா புஷ்கலான்னா அந்த அர்த்தம்னா புஷ்கலம்னா என்னதுன்னா நரிஷ்மெண்ட் பூர்ணம்னா நிறைவு இப்படிலாம் பாவனை வள்ளி தேவசேனான்னு சொன்னா என்ன இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அந்த மாதிரி தான் இந்த அர்த்தம் எல்லாம் பண்ணிக்கணும் ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணம் அப்பேற்பட்ட இது வந்து தியான ஸ்லோகத்துக்கு நல்லது இருக்குது நமக்கு வந்து பாரிஜாத்திருக்ஷத்தை நினச்சிக்கலாம் அது கீழே தங்கத்தில் சிம்ஹாசனம் இருக்குது அந்த சிம்ஹாசனத்தில் கிருஷ்ணர் உட்கார்ந்திருக்கார் பார்க்குறதுக்கு முகம் எப்படி இருக்குது இதெல்லாம் அந்த வர்ணனையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் ஒரு லைனையும் சொல்கிற போது அந்த அர்த்தத்தை நினச்சோமே அந்த ரூபத் தியானம் பண்ணலாம் அம்புதியாமம் ஆயத்தாட்சம் அலங்கிருதம் சந்திரானனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித பக்ஷம் ருக்மிணி சத்யபாபாபியாம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணம் அகம் ஆசிரயே ஆசிரையேன்னா தியாயாமி நினைக்கிறேன் அவரை நினச்சி நினைச்சா தியானம் பண்ணுறபோது வேறு எதாவது நினைக்க தோணுமான் இதெல்லாம் அழகாக சொல்லி கொடுத்துருது சாஸ்திரம் இப்படி நினச்சிக்கோ இப்படி நிறைய வடிவங்கள்லாம் இருக்குது சிவனாக இருக்கட்டும் தமிழ்லையும் நிறைய இப்படிலாம் இருக்குது தமிழ்லேயும் நிறைய பாடல்கள்லாம் இப்படி இறைவனுடைய வடிவத்தை வர்ணிக்கிறது பொன்னார் மேனியன் புலித்தோலை அரைக்கசைத்தவன் மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவன் இப்படியெல்லாம் ஒரு ஒரு பாடல்கள்லேயுமே இறைவனை வந்து வர்ணிக்கிறது இது பேர் தியான ஸ்லோகம்னு பேர் இந்த சாஸ்திரத்துல எல்லாம் இந்த கோவிலில் பூஜை பண்ணுறவர்களுக்குலாம் நிறைய தியான ஸ்லோகம் தான் கொடுப்பார் எல்லாம் பல வகையான தியான ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தி தியானம் அப்படின்னா நூற்றி எட்டு தட்சிணாமூர்த்தி தியானம்னு ஒரு ஒரு தட்சிணாமூர்த்தியோட ஒரு தியானமும் வேறு இது சில்பசாஸ்திரிக்கும் தெரியணும் கோயிலில் பூஜை பண்ணுறவனுக்கும் தெரியணும் சில்பம் அடிக்கிறார் இல்லையா அவருக்கும் இந்த தியான ஸ்லோகத்தை மனசில் வச்சுன்னு தான் அடிக்கணும் இல்லாட்டி அது படத்தை க பக்கத்துலேயா வச்சுக்கணும் அதே மாதிரி பூஜை பண்ணுறவன் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு பூஜையிலேயும் முதல்ல என்ன பண்ணுறோம் தியாயாமி அதுக்கப்புறம் தான் ஆவாகயாமி சொல்கிறோம் ஆக அந்த தியாயாமிங்கிற போது அந்த ரூபத்தை நினைக்கணும் கஜானனம் பூதாதிசேவித்தம் கபித்தஜம்பூஃபலசாரிதம் உமாசுத்தம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபங்கஜம் அஸ்மின் பிம்பே மகாகணபம் தியமி அஸ்மின் பிம்பேமி இருக்கணும் முதல்ல மகாகணபதி தரம் அஸ்மின் बिम्बे ஆவையாமி இல்லாடி அந்த பிம்பத்தில் அந்த தியான ரூபம் இருக்கணும் மஞ்ச அப்படி நினச்சிக்கணும் அப்படி பண்ணி அஸ்மின் பிம்பே தியாயாமி அஸ்மின் அகம் தியாயாமி ததனந்தரம் அஸ்மின் பிம்பே கணபதியும் ஆவாகையாமி நான் முதல்ல அவரை தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணின அந்த மூர்த்தியை இந்த ரூபத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஆவாகையா எழுந்துருங்கோ வந்துருங்கோ எழுந்து அருள் புரியுங்கள் அஹ ஆசிரையே அஹ தியான ஸ்லோகம் எல்லாம் நிறைவு பெற்றது ஆக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஸ்லோகம் இந்த ஏழு எட்டு ஒன்றா சேர்த்துக்கணும் ஏழு ஸ்லோகம் இந்த ஏழு ஸ்லோகத்தை எதுக்கு வச்சிருக்குன்னா திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்கிறதுக்காக சம்பிரதாயமாக இத்தனை ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக்கொண்டிருக்கோம் இது அத்வைத சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இன்னும் மற்ற சம்பிரதாயங்களில் இருக்கலாம் மாத்வ சம்பிரதாயம் ராமானுஜாச்சாரிய சம்பிரதாயத்துலாம் இருக்கலாம் அதுக்கு பிறகு நான் இதை வந்து இந்த நியாசத்தோடையே சொல்லிகிட்டு வந்தேன் அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்த நியாசங்கள்லாம் பண்ணி முடிச்சு ஏன்னா ஒரு ஒரு வகுப்பாக போயின்னு இருக்குது அது கண்டினியூட்டி இருக்கிற அளவுக்கு தான் தெரியுது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா பகவானுக்கு பஞ்சோபச்சார பூஜை பண்ணுறது இதை சொன்னேன்னான்னு ஞாபகம் இல்லை எனக்கு இதுக்கு பிறகு பஞ்சோபச்சார பூஜை லம் பிருத்திவியாத்மனே விஷ்ணவே பிருத்திவியாத்மகம் கந்தம் சமர்ப்பையாமி சாதாரணமாக லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பையாமி சொல்லி அதுலேயும் ஷார்ட்கட்டு ஆனால் இதில் என்னன்னா லம் பிருத்திவியாத்மனே பகவானுக்கு உபச்சாரம் பண்ணுறோம் ஒன்றுமே கையில் கிடையாது ஆனால் அவருக்கு சந்தனை வைக்கிறது அவருக்கு புஷ்பம் போடுறது தூபம் காட்டுறது தீபம் காட்டுறது நைவேத்தியம் பண்ணுறது சமஸ்தோபச்சாரம் இதுக்கு பேர் பஞ்சோபச்சார பூஜான்னு இந்த தியானம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த நியாசத்தில் அஸ்ய ஸ்ரீ விஷ்ணுவர் திவ்யசிரநாமஸ்தோத்திரமக்திரசிய வேதவியாசோ பகவான் ரிஷி அனுஷ்டுப் சந்தா இதெல்லாம் பண்ணுறோமே இதெல்லாம் பண்ணி நான் ஏற்கனவே வகுப்பில் சொல்லியிருக்கேன் நம்ம வழக்கத்தில் இல்லாதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் அங்கநியாசம் கரநியாசம் எல்லாம் சொல்லியிருக்கேன் முன் வகுப்பில் அதுக்கப்புறம்தான் இந்த தியான ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கேன் ஆக ஏற்கனவே ரிஷி சந்து தேவதை விநியோகம் எல்லாம் சொல்லி அப்புறம் கரண்யாசம் சொல்லி அங்கன்யாசம் சொல்லி முடித்தாச்சு அங்கநியாசம் கரண்யாசம் கரண்யாசம் அங்கநியாசம் சொல்லி முடித்து தியான ஸ்லோகம் ஏழு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லி முடித்தாச்சு இப்போ பஞ்சோபச்சார பூஜை பண்ணி பூர்த்தி பண்ணணும் அதுக்கப்புறந்தான் விஷ்ணு சாஸ்திரநாமம் ஆரம்பிக்கிறது ஆ லம் லம் பிருத்திவியாத்மனே விஷ்ணவே பிருத்திவியாத்மகம் கந்தம் சமர்ப்பையாமி அப்படி இருக்குது இந்த நியாசத்தில் பிருத்திவியாத்மா பிருத்திவிருபமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு பிருத்திவியவே நான் கந்தமாக சந்தனமாக வைக்கிறேன் பூமியவே சந்தனமாக வைக்கிறேன் அம் ஆகாஷாத்மனே விஷ்ணவே ஆகாஷாத்மக்கம் புஷ்பம் சமர்ப்பாமி ஆகாஷத்தையே புஷ்பமாக சமர்ப்பணம் பண்ணுறேன் எம் வாய்வாத்மனே விஷ்ணவே வாய்வாத்மக்கம் தூபம் ஆக்ராப்பமி காற்றையே தூபமாக காற்றேன் அப்புறம் ரம் அக்னியாத்மே விஷ்ணவே அக்னியாத்மக்கீபம் தரிசையே பாவனை அக்னிவே நான் தீபமாக சமர்பணம் பண்ணுறேன் வம் அமத்தமே விஷ்ணவே அமிராத்மக்கம் மஹாநிவேதனேதா அமருன்னா ஜலம் தண்ணீரையே உனக்கு நைவேம் பண்ணுறேன் அப்புறம் சம் சர்வாத்மனை சர்வோபாரப்பூஜா சமர்ப்பாமி எல்லாத்தையும் எல்லா உபச்சார பூஜையும் பண்ணிவிட்டேன் அப்படி சொல்லி முடிக்கிறோம் அப்புறம் என்னென்னா ரித்து சுதர்சன காலை இத்தி திக்பந்த அப்புறம் ரித்து சுதர்ஷனக் காலை இவஸ்வரோம் இது திக்பந்தா இது முடிக்கிற போதும் இப்படி சொல்லி முடிக்கணும் நியாசம் பண்ணுற போதும் அதுக்கப்புறம் ஜபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் குஹியாதி குஹிய கோப்தாத்வம் கிரகாணாஸ்மத் கிருத்தம் ஜபம் சித் கிருத் கிரகாணாஸ்மத் கிருத்தம் ஸ்தவம்னு இருக்கீங்க கிருத்தம் ஸ்தவம் சித்திர்பவத்து மே தே சித்திர்பவத்து தேவேஷ தொசாதான் மயிஸ்திரா உன்னுடைய அனுகிரகத்தினால இந்த பாராயணம் எனக்கு சித்தியை கொடுக்கட்டும் அப்படி சொல்லி விஷ் சாஸ்திரா பாராயணம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு சமர்ப்பணம் பண்ணணும் இது சம்பிரதாயம் ஆக இது எனது இது பேர் பூர்வாங்கம் ஜபம் அப்புறம் உத்தராங்கம் பழப்படின்னு ஞாசம் பண்ணணும் ஞாசம் பண்ணுறதுல அங்கே திரும்ப ஆசியஸ்ரீலாம் சொல்ல மாட்டோம் நேரஹயன மஹா சிரசேஸ்வகா அதெல்லாம் ஏற்கனவே போன பல வகுப்புகளில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் இந்தளவில் விஷ்ணு சஹஸ்திரநாமத்தினுடைய பூர்வாங்க பாகம் பூர்த்தியாகிறது விஷ்ணு சஹஸ்திரநாம பாஷ்யத்தில் ரெண்டு பண்ணியிருக்கோம் முதல்ல பூர்வாங்கத்தை ஆதிசங்கரருடைய வியாக்கியானத்தை பண்ணியிருக்கோம் படிச்சுருக்கோம் அப்புறம் பலஸ்ருத்தியும் படிச்சுருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் பூர்வாங்கத்தில் இருக்கிற நியாசங்கள்லாம் பண்ணியிருக்கோம் ரிஷி சந்தன்யா கரநியாசம் அங்கன்யாசம் தியான ஸ்லோகம் அப்புறம் பஞ்சோபச்சார பூஜா திக்பந்தனம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இனிமே ஆச்சாரியருடைய பாஷ்யத்தை விஸ்வங்கிறதுக்கு விஸ்வம் விஷ்ணுர்வஷ்காரிலேருந்து ஆரம்பிப்போம் ஏற்கனவே நான் இதை கொஞ்சம் சொல்லியிருக்கேன் சொல்லியிருந்தாலும் திரும்பவும் ஆரம்பத்துலேருந்தே நான் அதை சொல்கிறேன் விஸ்வம் விஷ்ணுர்வ சட்காரோதவத் பிரபு ஷடவிரூத்தூத்தோத்தூத்த <bhuta> <bhuta> ஆதிசங்கரர் இதற்கு எழுதியிருக்கிற வியாக்கியானம் விஸ்வங்கிற சப்தத்துக்கு ரொம்ப விஸ்தாரமாக நிறைய ஸ்லோகங்களையெல்லாம் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார் வழக்கமாக நம்ம ஒன்று ஒன்றையும் படித்து தான் அர்த்தம் பார்த்துட்டு வரோம் நான் அந்த இதில் இப்போ பாஷ்யத்தை படிக்கிறேன் அதுக்கு பிறகு அர்த்தம் சொல்லினேன் பொதுவாக அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறேன் விஸ்வம் அப்படிங்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறார் ரெண்டாவது காரியம்ங்கிறார் மூணாவது ஓங்காரகாங்கிறார் மூணு அர்த்தம் சொல்கிறார் விஸ்வஸ்மை நமஹா விஸ்வாய நமஹா சில பேர் விஸ்வாய நமஹான்னு சொல்லுகிறார் ஆஹா விஸ்வாய நமஹா நமஹ இது வந்து என்னன்னா விஸ்வஸ்மை இந்த பிரபஞ்சமே கடவுள்தான் ஆக விஸ்வம் விஷ் கடவுளுங்கிறது எங்கேயோ வைகுண்டத்துல பரமபதத்துல இருக்கார் பார்க்கிடல்ல இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அத்வைத சித்தாந்தப்படி ஒரு பாவனை ஆனா வாஸ்தவமா எப்படி இருக்கார்னு கேட்டா பிரம்மத்துக்கு அந்யமாக ஒரு வஸ்துவும் கிடையவே கிடையாது ஆக அந்த பிரம்மத்தையே நமக்கு அகண்டாக்காரமான பிரம்மத்தை தியானம் பண்றதை தான் இங்க முக்கியமா சொல்றார் ஆனாலும் அது என்னென்னா நமக்கு அந்த துவைத்த பாவம் பலமாக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே துவைத்தம்னா என்ன வேற்றுமை நான் வேறு நீ வேறு அம்மா வேறு அப்பா வேறு பையன் வேறு மனைவி வேறு குழந்தைகள் வேறு எல்லோரும் வேறு வேறுங்கிறது தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயம் ஆனால் இந்த வேறேங்கிறது வந்து எவ்வளவு தூரம் உண்மைன்னு பார்த்தா உண்மை இல்லை அதுதான் ஆச்சரியம் ஆக வேற்றுமை என்பது ஒரு மாயத் தோற்றம் என்பது தான் பாடம் ஆனால் இது ஆழமான மனதுக்கு போயிடுச்சுன்னா வேற்றுமைக்கு வேற்றுமை வந்து என்னென்னா பா மனசை வந்து தாக்கவே தாக்காது ஆக இந்த அத்வைத சித்தாந்தம் மனசில் ஆழமாக போயாச்சுன்னா துவைதம் வந்து மனசை பாதிக்கவே பாதிக்காது என்னென்னா இது வந்து ஓவர் பவர் பண்ணிவிடுறது எப்படி சூரிய வெளிச்சம் இத்தனை வெளிச்சமும் இருந்தாலும் சூரிய வெளிச்சத்துக்கு இது ஈடாகுமா அது எப்படி இதை ஓவர் பவர் பண்ணுகிறதோ அப்படி அத்வைத்த ஜானம் துவைத்த விவகார அனுபவத்தை என்ன சொல்கிறது பாதிக்கும் அதுக்காக தான் முதல்ல எடுத்த உடனே என்னென்னா விஸ்வமாக இருக்கார் ஆதிசங்கர் பாஷ்யம் படிக்கலாம் விஸ்வச ஜகதா காரணத்துவேன விஷ்மி ஆதோ து விமி காரியம் காரியூத்திச்சியரிஞ்சீன விஷ்ணோரி த பிரம்ம விஸ்வமித்யுச்சதே இதான் மெயின் பரம்பொருள் விஸ்வம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறார் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பேக்கம் பாராயணம் பிரபஞ்சத்தில் எது தெய்வம் அப்படின்னு கேட்டால் பிரம்மந்தான்ப்பா தெய்வம் பிரம்மங்கிற பதத்துக்கு சாதாரண அர்த்தம் பெரிய பொருள்னு அர்த்தம் ப்ரஹத்தமத்வா பிரம்ம எது பெரிசு பெரிசு சின்னதெல்லாம் எதுக்குள்ளே இருக்கோ அதுதான் பெரிசு புரியுறதோ பெருசு சின்னது அப்படின்னு நம்ம சொல்கிறோமே இது ரொம்ப பெருசு இது ரொம்ப சின்னது அப்படிங்குறோம் அனோரணியான் மகத்தோ மகியான் ஆக அணு அனோரணியான் மகத்தோ மகியான்னா என்ன அர்த்தம் அணுவுக்குள்ள அணுவாக இருக்கார் மகத்துக்குள்ள மகத்தாக இருக்கார் ஏதோ ஒன்றா சொல்லுப்பா பெரிசில் பெருசுன்னு சொல்லு இல்லை சின்னதில் சின்னதுன்னு சொல்கிறேன் ஏதோ ஒன்றும் சொன்னால் பரவாயில்ல திங்க் பண்ணவே முடியலையே நான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் திங்கிங்கே விடணுங்கிறது தானே என்னோடய திங்கிங் எப்படி இருக்குது பாருங்க நீ ஒன்றும் திங்க் பண்ண வேண்டாங்கிறது தான் திங்க் பண்ண திங்க் பண்ணப்படாத நீ எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது நீ போதும் பராபரமேன்னார் தாய்மாரவர் ஓரும்ப்பா எல்லாம் நினைக்க இதெல்லாம் எதை தான் எதை எப்போ பார்த்தாலும் இந்த விற்த்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கே விரத்தி சத்தியமாக என்ன அது எவ்வளோ விறத்தியாக இருந்தால் என்ன அது என்ன விறத்தியாக இருந்தால் என்ன விற்த்தி மிச்சாக தான் நம்ம இந்த விற்பிக்கு அந்த விறத்தி பரவாயில்ல அந்த விற்பிக்கு விற்த்தினால் தொழில் இல்லை கடைசியில் வந்து தொழில் விறத்தினால் தொழில்னு ஒரு அர்த்தம் இருக்குது நீ என்ன விற்த்தி பண்ணுற அப்படின்னா நான் வந்து இது என்னது அஜக்கர விறத்தி அஜக்கர விறத்தினா வரவா கொடுக்குறதுலாம் சாப்பிட்றது இங்கே கொண்டு வந்து அஜக்கர விறத்தி இப்படி விறத்தின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் தான் விற்பி எந்த இடத்துல விறத்தின்னா தாட் எண்ணம்னு அர்த்தம் பெரிசில் பெரிசு சின்னதில் சின்னதுன்னா என்ன அர்த்தம்னா அது பெரியதுங்கிறதுக்கும் சிறியதுங்கிறதுக்கும் அப்பாற்பட்டது பெரிசு சின்னதுங்கிறது அதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆல் ரிலேட்டிவ்ஸ் ஆல் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் அப்சல்யூட் ரியாலிட்டி புரியுறதோ அதாவது ஆபேட்சிக் தான் சர்வாக சர்வா ஆர்வே சர்வே ஆபேட்சிகத்திய வஸ்தூ கல்பித்தல் சொல்ல வேண்டியது எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு எல்லா வகையான சப்தங்கள் அந்த ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் ஆபேட்சிகம்னு பே ரிலேட்டிவ்னா என்ன பெரிசு சின்னது குட்டை குண்டு ஒல்லி எல்லாம் சொல்கிறோமே இந்த மாதிரி இருக்கிற சப்தங்களெல்லாம் ஆபேட்சிக சப்தங்களெல்லாம் ஆத்தியந்திக வஸ்துவில் கற்பிக்கப்பட்டிருக்கு ஆக ப்ரஹத்தமத்வாத் பிரம்மை சொன்னால் பெரிய வஸ்து பாது பெரிய பொருள் அப்படிங்கிறதுனால தான் பிரம்மாங்கிறம் ஆக விஸ்வங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பிரம்மாங்கிறர் பிரம்ம விஸ்வமித்யுச்சத்தை அதனால் என்ன சொல்கிறார்னா ஜகதஹா காரணத்துவன விஸ்வசிய விஸ்வசியங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் அர்த்தம் சொல்கிறார் ஜெகதஹா விஸ்வசியங்கிறதுடைய அர்த்தம் என்னதுன்னா ஜெகதா உலகினுடைய காரணத்துவன காரணத்து காரணத்தினால் பிரம்ம விஸ்வமித்யுச்சத்தை பிரம்மந்தான் விஸ்வம் என்று சொல்லப்படுகிறது ஆஹா இந்த ஜகத்துக்கு எது காரணமாக இருக்கிறதோ அதுதான் விஸ்வம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது ஆஹா விஸ்வஸ்மை நமகாங்கிறது இன்னொரு அர்த்தம் என்ன பிரம்மணே நமஹா விஸ்வஸ்மை நமகாங்கிறதும் பிரம்மனே நமகாங்கிறதும் ஒன்று தான் ஆக பிரம்மத்துக்கு இன்னொரு பதம் விஸ்வம் எப்படி ஆயிரம் மொதலில் விஷமி காரிய காரியம்மா எடுத்துக்கணும் காரணிரகிறது காரியூத்திரிஞ்சீன உபபன்னா ஸ்துதி விஷ்ணோ இத்தி தரிசயித்தும் அதாவது இப்போ வந்து ब्रह्मा, இப்போ எல்லா புராணத்துலேயும் எடுத்துண்டா இந்த ஞாபகம் வச்சுக்கோ கடவுள் உயிர்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் தமிழில் சொன்னால் கடவுள் உயிர்கள் உயிர்கள்னு சொன்னால் ஜீவர்கள் இப்போ பிரம்மதேவன் ஜீவன் விஷ்ணு தான் கடவுள் கடவுள் வந்து ஜீவன் கிடையாது ஜீவன்னா உயிர்கள் உயிர்கள்னால் ஜீவன் இந்த பிரம்ம இருக்கானே இப்போ விசிஷ்டாத்வீதத்திலேயே வடகலை தெங்கலை குரூப்பில் இந்த வடகலையில் லக்ஷ்மி வந்து ஜீவன் விஷ்ணு வந்து பகவான் தென்கலையில் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் ஈக்குவல் ரெண்டு பேரும் கடவுள் தான் கடவுள் ஸ்டேட்டஸ் தெங்கலைக்கும் வடகலைக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இது அதாவது லக்ஷ்மி வந்து ஈக்குவலாக இருக்கிறதுங்கிறது தென்கலை சம்பிரதாயத்தில் வடகலை சம்பிரதாயத்தில் லக்ஷ்மி வந்து மகாவிஷ்ணுக்கு கீழே தான் இங்கே தான் ஈக்குவாலிட்டி பாருங்க அதுலேயே இருக்குது அப்போ தென்கலை குரூப்பில் தான் சேரணும் ஸ்பென்னியவாதிகள்லாம் அப்போ தான் சபரிமலைக்கு போகலாம் கரெக்டு தானே இங்கே தான் இங்கே இப்படி சொல்லிட்டுருக்காங்க தெங்கலையில் ஏற்கனவே சொல்லிவிட்டாவ தாயாரும் பெருமாளும் சமம் ஆக பெரு தாயாரை வந்து பெருமாளுக்கு கீழே சொல்லப்படாது அப்படிங்கிறது தெங்கலை சம்பிரதாயம் வடகிழ சம்பிரதாயத்தில் கிடையாது பெருமாள் தான் சக்தி தாயார் அதுக்கப்புறந்தான் தாயார்ன்னு நீ சொன்னாலும் சரி அது ஜீவாத்மா தான் எதுக்கு நீங்கள் சொல்கிறேன்னா விரிஞ்சாதீனாமபிரப்பி உபபன்னா ஸ்துதி ஹே விஷ்ணு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணணும்னா துவைதம் வேணும் ஜீவாத்மா பரமாத்ம பேதம் வேணும் ஆஹ விஸ்வங்கிறது என்னன்னு கேட்டால் இவர்கள்லாம் காரியம் காரிய பிரம்ம தேவர் அவர் காரியம் ம படைக்கப்பட்டவர் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அவர் இவரும் ஒன்றாகிட்டார் இப்படி ஆ ஸ்தோத்திரம் பண்ணுறவன் வந்து ஸ்தோத்திரம் பண்ணப்படுறவன் அதாவது பிரார்த்திக்கப்படுபவன் பிரார்த்தனை பண்ணுறவன் துவதம் தானே நான் ஜீவாத்மா பரமாத்மா பார்த்து கேட்குறேன் கடவுளே எனக்கு அருள் பொறி அப்படிங்கிறேன் ஏன்னா நான் லிமிட்டெட் நீ அன்லிமிட்டெட் நீ சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா அப்படின்னு சொல்லி விஸ்வமிதி காரியசப்தேன்னு காரணக்கிரகணம் விஸ்வங்கிறத காரியம்னு எடுத்துண்டாக்கூட காரணத்தை கிரகிச்சிக்கிறாராம் விஸ்வஸ்மை நம அப்படின்னு விஸ்வம் காரியமாக இருந்தாலும் அதில் துவைதத்தை இது பண்ணுறதுக்காக காரியபூத விருஞ்சியாதீனாம் அபிரபி இவர்களெலாம் காரியத்துக்குள்ளே தான் இருக்கிறார்கள் ஆனால் இவர் காரியத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு பேதத்தை உண்டு பண்ணி மகா பிரம்மதேவர் என்ன பண்ணுறாருன்னா விஷ்ணோஹம் ஹே விஷ்ணோ அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாராம் அதனால் இறைவா உலகமல்லாமல் நீ இருக்கிறாய் நானும் அதெலாம் இருக்கேன் நீ உலகத்துக்கு காரணமாக இருக்கிறாய் காரியமாகிய நாங்கள் காரணமாகிய உன்னை போற்றி பணிகிறோம் ஆகவே முதல்ல அப்படி எடுத்துக்கணும் முதல்ல காரியமாக எடுத்துக்கணும் அப்புறம் காரணமாக எடுத்துக்கணுங்கிறார் முதல்ல முதல்ல காரணமாக எடுத்துக்கிறோம் அப்புறம் காரியமாக எடுத்துக்கிறது அடுத்தது பாருங்க எத்வா பரஸ்புருஷாத் நின்னமிதம் விஸ்வம் பரமார்த்த தேன விஸ்வமிதி அபிதீயத்தை பிரம்மா ப்மேதம் விவமிம் புருஷயேத விஷம் இப்பஞ்சி பரமா சதஸ்தீ அஹல் நம பார்த்த அர்த்த ரூதா அதுவது காரணமாகவும் விஸ்வங்கிற சப்தத்துக்கு காரணார்த்தமும் எடுத்துக்கிறோம் விஸ்வங்கிற சப்தத்துக்கு காரியங்கிற அர்த்தமும் எடுத்துக்கிறோம் ஆக காரிய காரணத்துக்கு பேதம் கிடையாது ஆனாலும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு விவகாரத்தில் அந்த காரிய காரண பேதம் தெரிகிறது ஆனால் என்னென்னா காரிய காரண பேதமே கிடையாதுன்னு இப்போ மூணா அர்த்தம்னு நம்ம மற்ற இடங்கள் எல்லாம் சாஸ்திரங்களில் படிச்சிருக்கோம் காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை என்பதை தெரிந்து கொள் காரணத்துக்கு அன்னியமாக காரியமில்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு காரணம் என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை இல்லை காரியேகி காரணம் பசியேத் பஷாத் காரியம் விசர்ஜையேத் அது முதல் காரியத்தில் காரணத்தை பார் காரியத்தில் காரணத்தை பார்த்த பிறகு காரணத்துக்கு அந்நியமாக காரியமில்லை காரியம் இல்லைன்னு உடனே காரியம் போயிடுறது அப்புறம் காரியமே இல்லைங்கிற போது காரணங்கிறது இங்கே இருக்க போகிறது ரெண்டு டவுட் எதுக்கு பேர் தான் குழப்பம்னு நினச்சிக்காதிங்க இப்படி தான் பாடம் சொல்லி கொடுப்போம் காரியத்தில் காரணத்தை பார் நகையில் தங்கத்தை பார் தங்கத்துக்கு அந்நியமாக நகை இல்லை என்பதை புரிந்துகொள் எனவே நகை என்பது என்னது இல்லவே இல்லை நகை என்பது இல்லவே இல்லை ஆக நகைக்கு தங்கம் காரணம் என்பதும் இல்லை என்னாச்சுன்னா போய் வா ஞான தங்கமே அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க கடவுளாக பார் கடவுளுக்கு இப்போ எப்படி தங் நகையெல்லாம் தங்கமாக பாருன்னு சொன்னால் தெரியுறதோ இல்லையோ நகை நகையெல்லாம் எதை சார்ந்திருக்கு தங்கத்தை சார்ந்திருக்கு அது மாதிரி இந்த பிரபஞ்சமெல்லாம் எதை சார்ந்திருக்குன்னா பிரம்மத்தை சார்ந்திருக்கு அப்போ பிரம்மத்து கன்னியமாக பிரபஞ்சம் இருக்கோ இல்லை அப்போ பிரபஞ்சம்ங்கிறது இல்லவே இல்லை நகைங்கிறது நகைங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கான்னா நகைங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்குமானால் நம்ம என்ன சொல்லுவோம் நகையை நீங்கள் வச்சுண்டு தங்கத்தெல்லாம் இங்கே வச்சிருங்கோ எல்லாரும் தங்கத்தை இங்கே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கோ நகையெல்லாம் எடுத்துன்னு போங்க என்ன பண்ணுவேன்னா சரியான சொல்லுக்கு பொருளே இல்லை காரியத்தில் காரணத்தை புரிந்து கொள் பிறகு காரணமும் இல்லை என்பதை புரிந்து கொள் இருப்பது என்ன வாழத்தண்டு இல்லாட்டி வெங்காயம் வாழைத்தோடு வெங்காயம் வந்து நம்ம நம்மளாம் சாப்பிட்றது இல்லை இல்லையா நான் சாப்பிட்றது இல்லை சொல்கிறேன் அதனால் உரிக்க உரிக்க கடைசியில் என்னென்னா ஒரு சுவாமிகள் இருந்தார் வேதாந்த போஜனம்னு சொல்லுவார் கிளாஸ் எடுப்பார் என்ன அந்த சுவாமியில் இல்லை அவர் மறந்தே போயிடுறது எங்கேயோ இருக்கு சாப்பாட்டே வச்சுட்டு வேதாந்தம் சொல்லி கொடுத்துருவார் அதில் வந்து பாயசத்துலேருந்து பச்சடியிலேருந்து நம்ம சாப்பிட்ற சம்பிரதாயப்படி இந்த பக்கம் பாயசம் போகணும் இந்த பச்சடி இதெல்லாம் வரிசையாக சொல்லி கடைசியில் வரி என்னெல்லாமோ வரிசையாக சொல்லுவார் இதுதான் வந்து ச சாதன சதுர்டய சம்பத்தி மறந்து போயிடுது அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்னென்னா எல்லாம் ஜீரணமாக எடுத்தால் நிதித்தியாசனங்கிறது தைரிஞ்சாதான் அது ஒன்று ஞாவும் இருக்குது அதுக்கப்புறம் கடைசியில் என்னென்னா இலை ஒன்றும் காலி இலையிலெல்லாம் காலி உணோ காரியசப்தேன காரண கிரகணம் உத் உக்தம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் எத்வா அல்லது பரஸ்மாத் புருஷாத் பரஸ்மாத் புருஷாத்னா அந்த பரம புருஷனிடமிருந்து பின்னமிதம் விஸ்வம் பரமார்த்ததான் ந இறைவனுக்கு அந்நியமாக இந்த பிரபஞ்சம் இல்லை உண்மையில் இல்லை தேன விஸ்வமித் தபிதீயத்தை இத்தி பிரம்ம திரும்ப காரணத்துக்கு அந்யமாக காரியம் இல்லை என்பதை உண்மையில் உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டது விஸ்வம்னா பிரம்மத்தை தவிர ஒன்றுமில்லைன்னு சொல்லப்பட்டது இப்போ வேண்டாம் நான் திருமு சொல்கிறேன் பிரபஞ்சத்துக்கு காரணம் என்று சொல்லப்பட்டது பிரபஞ்சமாகிய காரியம் பிரம்மனிடமிருந்து வெளிப்பட்டது இப்போ என்ன சொல்கிறார் நான் பிரம்மனுக்கு கன்னியமாக ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார் அதுக்கு கோட் பண்ணுறார் பிரம்மை வேதம் விஸ்வம் வரிஷ்டம் புருஷ ஏவேதம் விஸ்வம் இத்தியாதி ஸ்ருதிபியா என்ற ஸ்ருதிகளின் மூலம் தத் பின்னம் கிஞ்சித்து பரமார்த்ததா தத் பின்னம் சத்து பரமார்த்ததா நாஸ்தி சதஸ்தின்னு இருக்குது பாஷ்யத்தில் அதுக்கு அந்நியமாக ஒரு இருப்பு என்பது இல்லை இருப்பதெல்லாம் இருப்புக்கு அந்நியமானது அல்ல பாருங்கள் இப்படி சுத்த போகிறது இருப்பதெல்லாம் இருப்புக்கு அந்நியமானது எப்படி இப்போ நகைகளெல்லாம் இருப்பது தங்கம் இருப்பு குடங்கள் பானைகளெல்லாம் இருப்பது மண்ணு இருப்பு அது மாதிரி இருப்பதெல்லாம் இருப்பில்லாமல் இருப்பதெல்லாம் இல்லை ஆகவே இந்த இருப்பதெல்லாம் வெறும் பெயர் வடிவம் செயல்கள் இந்த பெயர் வடிவம் செயல்களெல்லாம் ஒரு தோற்றம் இருப்புக்கு அந்நியமாக இல்லை ஆகையினால் கிஞ்சித்து சத்து பரமார்த்ததா நாஸ்தி சத்வஸ்து பிரம்மத்து கண்ணியமாக ஒரு பொருளும் இல்லை என்பதை உணர்த்துறதுக்கு தான் விஸ்வம் என்ற சொல் சொல்லப்பட்டது ஆஹா முதல்லே என்ன பண்ணியிருக்குன்னா பின்னால் சொல்ல போகிறார் சர்வப்பிரஹரணாயுதஹாங்க போகிறார் முடிய போகிறது எல்லாம் ஒடுங்கிறதுன்னு அர்த்தம் அங்கே தாத்பரியம் ஆஹா விஸ்வம்னா அத்வைதம் பிரம்ம அப்படிங்கிறது உணர்த்துறது அதுக்கப்புறந்தான் சகுணம் வரப்போகிறது முதல்லையே நர்க்குணத்தை தான் சொல்கிறது ஆகா விஸ்வசப்தத்தின் மூலம் விஷயம் என்ன சொல்கிற இன்னொன்று வரப்போகிறது ஓங்காரம் வரப்போகிறது இப்போ நம்ம மு காரணம் காரியம் காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை எனவே காரியம் இல்லை காரணத்தன்மையும் இல்லை இருப்பது காரண காரிய விலட்சணம் பிரம்ம இதுக்கு பேர் என்னென்னா புரிய வைக்கிற முறை இது வேறு பிரக்ரியான்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அத்தியாரோப அபவாத பிரக்ரியா மெய்ப்பொருளை உணர்த்தணும்னு சொன்னால் எது பொய்ப்பொருள்னு சொல்லி ஆகணும் பொய்ப்பொருளை சொல்லாமல் மெய்ப்பொருளை எப்படி உணர்த்துறது ஆ பொய்பொருள் எது மெய்ப்பொருள் எதுங்கிறத புரிய வைக்கணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இப்போ நமக்கு சாதாரணமாக எல்லாேருக்கும் என்ன தெரியுது சாதாரணமாக இருக்கிறவனுக்கு என்ன தெரியுது எல்லாம் ஒரே வேற்றுமையாக தான் தெரியுது எங்கே பார்த்தாலும் என்னதுன்னா ஆள் நம்மெல்லாம் வேறு வேறையாக இருக்கும் நம்ம ஒரு ஒருத்தருக்கும் விதமான அபிப்பிராயம் இருக்குது நமக்குள்ளே இருக்கிற விருப்பு வெறுப்புகள் காமக்ரோதங்கள் சரீரத்தில் பேதங்கள் அதில் இருக்கக்கூடிய டிசீஸ் இன்னமும் ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்குது எல்லாம் கணக்கற்றது நமக்கு இதுதான் அனுபவம் எஸ்பீரியன்ஸ் இதுதான் இருக்குது இதை வச்சுன்னு என்ன சொல்கிறதுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்கோ அவன்ட்டு ஆரம்பிக்கிறது அனுபவிப்பவனை கவனி அனுபவங்களை கவனிக்காதே அனுபவிப்பவனை கவனி எல்லாத்துலேயும் அனுபவிப்பவனை கவனி இப்போ நான் ஒரு நான் ஒரு அனுபவிக்கிறவன் நான் ஒருத்தர் இருக்கேன் உலகத்தை அறிகிறவன் நான் இருக்கேன் நீங்களும் உலகத்தை அறியிற ஒரு ஒருத்தரும் எல்லார்ட்டையும் இந்த உலகத்தை அறிகிறவங்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்னா உலகத்தை அறிகிறவன் நிறைய பேர் இருக்கானாண்ணா அப்படி நம்மனா நிறைய பேர் உட்காந்துருக்கோம் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கோம்னா நிறைய பேராக இருக்கும் அறிகிறவர்கள் எத்தனை பேர் உலகத்தை அறிகிறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும் அறிகின்றவனை அறிகிறவர்கள் எத்தனை பேர் அடுத்த குழப்பம் இப்போது நான் அறிகிறேன் அப்படிங்கிறத நான் அறிகிறேன் இல்லையா அறிகிறேன் என்பதை சந்தேகம் இருக்கா அறிகிறேன் என்பதை அறிகிறேன் தூக்கத்தில் அறிகிறதும் இல்லை அறியாததையும் அறிகிறேன் அறிவதையும் அறிகிறேன் அறியாததையும் அறிகிறேன் ஆகவே அறிகின்றவன் என்பது நம்ம எல்லா இடத்துலையும் ஒருத்தனாக வேறு வேறையா ஒருத்தன்தான் அதில் சந்தேகம் இல்லை யாருக்கா சந்தேகம் வருமா அதில் சரி இப்போது புரிய வைக்கிறதுக்காக சொல்லிகிட்டுருக்கேன் கடைசியில் வந்து என்னென்ன புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்போய் அது புரியாமல் போயிடுத்துனா இது புரிய வைக்கிறதுக்கான முயற்சி தானே இது இப்போ என்ன சொன்னோம் மெய்ப்பொருளை உணர்த்தணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது நம்ம நினச்சுன்ட்ருக்கிறது மெய்ப்பொருள் இரண்டல்ல அப்படிங்கிறோம் பொய்பொருள் பல துவைத்தம் பல அத்வைத்தம் ஒன்றுன்னு சொல்ல வேண்டியதில்லை அத்வைத்தங்கிற பதத்துக்கே அர்த்தம் என்ன ரெண்டு ரெண்டாவதாக ஒன்றும் இல்லைன்னு இப்போ புரிய வைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸையே அனலைஸ் பண்ண வேண்டியது தான் அனுபவத்தையே ஆராய்ச்சி பண்ணினா தான் புரியும் இப்போ நம்ம அதுக்கு தான் உதாரணம் தங்க உதாரணம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து குடம் பண்ணு உதாரணமெல்லாம் சொல்லிகிட்டுருக்கோம் இப்போ நாம் என்னது இங்கே டாபிக் என்னது விஸ்வஸ்மை நமகா விஸ்வஸ்மை நமகாங்கிற போதே எடுத்தவுடனே அந்த விஸ்வஸ்மையிலேயே அத்வைத பிரம்மண தியானம் பண்ணுறார் அது தியானம் பண்ணுறபோது சாதாரணமாக விஸ்வம்னு சொன்னால் ஜகத்து ஆனால் ஜகத்துன்னு சொல்கிற போது இப்போ ஜகத்தையா நமஸ்காரம் பண்ணுறது ஒரு சில மதங்கள்லாம் இருக்குது அவங்களாம் சொல்கிறாங்க நாங்கள் அம்மா அப்பாவே நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் இந்த இதில் படைப்பை வணங்குறதில்லை படைத்தவனை நாங்கள் வணங்குவோங்கிறான் புரியுறதா படைத்தவனைத்தான் நாங்கள் வணங்குவோவையே தவிர படைப்பை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சில மதத்தில் சொல்லுகிறார்கள் நம்முடைய அபிப்பிராயப்படி படைத்தவனுக்கும் படைப்புக்கும் உள்ள தொடர்பு எத்தகையது இதான் மீன் படைத்தவனுக்கும் படைப்புக்கும் உள்ள தொடர்பு எத்தகையது படைத்தவன் எங்கே இருக்கிறான் படைத்தவன் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்பட்டவனா படைத்தவன் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்பட்டவனா அப்படின் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது கால தேசாவதிப்பியாம் நிகம சதசஹரட நிர்பாஸ்யமானம் ஆகையில் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா படைத்தவனையும் படைப்பையும் பிரிக்க முடியாது படைத்தவனுக்கும் படைப்புக்கும் பேதம் இருக்குங்கிறது ஒரு அனுபவம் இருக்குது இப்போ அப்பா அம்மா குழந்தையை படைக்கிறாங்க குழந்தையை படைச்சுட்டா அப்பா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற படைப்பு வேறு இது ஒரு சம்பந்தம் அப்பா அம்மாவுக்கும் குழந்தைக்கு இருக்கிற சம்பந்தம் விதைக்கும் மரத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் அதெல்லாம் என்னதுன்னா அது என்னதுன்னா சம்பந்தம் வந்து பிரி போயிடுறது படைத்தவன் வேறு படைக்கப்பட்டது வேறுங்கிறது இருக்குது ஆனால் அந்த எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துட்டோமானா அப்போ அடுத்த கேள்வி சரி படைத்தவன் எங்கே இருக்கிறான் அப்பா அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா வந்து தஞ்சாவூரில் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லலாம் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லலாம் சரி இந்த எக்ஸாம்பிள் எவ்வளோ தூரம் சரி வரும் மாத்திரு பித்திரு சம்பந்தம் குழந்தைக்கும் அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் அப்பா அம்மாவுக்கே சம்பந்தம் போகிற இது அது என்ன சம்பந்தம் வந்து சம்யோகம் தானே சமவாய சம்பந்தமாக என்ன போன வகுப்பில் எதுலையோ சொன்னீங்க சம்யோக சம்பந்தமாக சமவாய சம்பந்தமாக வேணாம் சொல்லிக்கலாம் வேணாம் இந்த ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால உனக்கு எனக்கு இருக்கிற சம்பந்தம் சம்யோக சம்பந்தமாக என்ன சமுதாய சம்பந்தம் பேசிக்கலாம் பசித்தா தெரிஞ்சு போயிடும் அப்படைப்பு படைத்தவன் இது முக்கியமான கேள்வி இல்லையா எல்லா மதத்துக்கும் தானே வேணும் எங்கேயோ இருந்துட்டு சரி அவர் எங்கே இருக்காருங்கிறதுக்கு என்ன இது லாஜிக்கலாக திங்க் பண்ணணும் சாஸ்திரம் சொல்கிறதுங்கிறதுக்காக வேண்டி பகுத்தறிவை நம்ம விட்டுவிட மாட்டோம் ரேஷனல் திங்கிங்கோடு தான் நம்ம வந்து பகவானை பற்றி திங்க் பண்ணுறோம் ரேஷனல் திங்கிங்கு கொடுத்ததும் பகவான் தான் ஆக இந்த இதில் ஆதிசங்கர் இப்போ என்ன மூணு சொல்லியிருக்காருன்னு கேட்டால் காரிய திருஷ்டிலையும் எடுத்துக்கலாம் காரண திருஷ்டியிலும் எடுத்துக்கலாம் காரிய காரண அபின்ன திருஷ்டியிலும் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துட்டாலும் என்னதுன்னா அத்வைத்தம் பரமார்த்ததா ஆக அதுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம பாடம் ஆரம்பிக்கிற போது எப்படி சொல்கிறோம் இதெல்லாம் காரியம்ப்பா அப்போ காரணம் வந்து பகவான்னா எப்போ ஏற்பட்ட காரணம்னா நிமித்த காரணமாக அபிந அபின்னோ உபாதான காரணமாக அபின்ன நிமித்தோபாதான காரணமாக விவரத்த காரணமாக இதெல்லாம் இத்தனை கேள்வி இருக்குது இத்தனை கேள்விக்கும் பதில் படிக்கணும் அடுத்த கிளாஸில் அஹ விஸ்வம் விஸ்வஸ்மை நமஹா ஆ சங்கராச்சாரியார் விஸ்வசப்தத்துக்கு இந்த அர்த்தம் கொடுத்துருக்கார் ஆஹ காரணமாக எடுத்துக்கிறது காரியமாக எடுத்துக்கிறது எப்படி எடுத்துண்டாலும் சரி அது நான் இன்னும் தெளிவாக அடுத்த வகுப்பில் இன்னும் இதனுடைய தொடர்ச்சியை சொல்கிறேன் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் நமோ அஸ்துவந்தாய पुरुषाय சிரோருபாஹவே சகசிரநா புருஷாயாஸ்வசிரோட்டியுரிணே நம மூல்லா வாழி गुरुवाळी அருள் வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் கோவிந்தநாமசீர்த்தனம் மரு மாராஜி கீ